நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஒரு வழக்கரத்தை பாத்திரத்தில் செலுத்தி வாய்க்கு மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தினார்கள் பின்னர் தமது முகத்தை மூன்று முறை கழுவினார்கள் தமது இரு கைகளையும் மூட்டு வரை மூன்று முறை கழுவினார்கள் பின்பு தலையை ஈரக் கையால் தடவினார்கள் இரு கால்களையும் கரண்டை வரை மூன்று முறை கழுவினார்கள் யாரேனும் என்னுடைய இந்த உழுவை போன்று செய்து பின்னர் தீய எண்ணங்களுக்கு இடம் தராமல் இரண்டு ரகாசிகள் துழுதால் அவர் முன் செய்த சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என நபி செல்லம் அலிசெல்லம் அவர்கள் கூறியதாக உஸ்மான் ரவியல்லாகும் அவர்கள் கூறினார்கள்